அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியன் தேசிய மனுவில் இந்த நட்சத்திர தலைப்பு கோபம் அமெரிக்காவின் ஓகையோ பல்கலைக்கழக ஆய்வு ஒன்று இன்னும் ஒருபடி மேலே போய் நோய்கள் காயங்கள் போன்றவை குணமடையாமல் இருப்பதன் காரணமும் கோபமே என்கின்றது கோபத்தின் கொடுமையான விளைவுகளை சிறை கதைகள் துயரத்துடன் பேசுகின்றன ஏதோ ஒரு ஆவேசத்தில் தண்ணீரை மறந்து யாரையோ தாக்கிவிட்டோ அல்லது கொன்றுவிட்டோ பழி தீர்ப்பதாய் நினைத்து பலரும் சிறைச்சாலைக்கு வந்துவிடுகிறார்கள் பின் தங்களுடைய கோபத்தின் மீதே கோபம் கொண்டு மிச்ச வாழ்க்கையும் கண்ணீரின் கரைகளில் வாழ்ந்து முடிக்கிறார்கள் இருபத்தி ஆறு ஆண்டுகள் சிறையில் வாடிவிட்டு வெளியே வந்தபோது நெல்சன் மண்டலாவுக்கு சிறை அதிகாரிகள் மீது கடுமையான கோபம் வந்தது ஆனால் அடுத்த நிமிடமே அதை அழித்துவிட்டு சிறையின் கோவங்கள் சிறையுடனே போகட்டும் என வெளிச்சத்தை நோக்கி நடைபோட்டாராம் நெல்சன் மண்டேலா ஆம் சிந்திப்போம் கோபத்தை நம்மைவிட்டு அகற்றுவோம் நன்றி